அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது அற ஆழி அந்தணன் அப்படின்னு சொன்னா தர்ம கடலா இருக்கு இந்த அறம் இருக்கிறதே அறத்தை புண்ணியத்தோட அளவல் நம்மளால வர்ணிக்க முடியாது இந்த சமூகத்தில் ஏகப்பட்ட அறங்கள்லாம் இருக்குது இந்த நாட்டை புண்ணிய பூமிங்கிறோம் புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஜனங்கள் புண்ணியத்துக்காக உழைக்கிற பூமின்னு அர்த்தம் இன்றைக்கு அதனுடைய சதவிகிதம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த உண்மையை அறிந்து கொண்டு இதை கடைப்பிடிக்கின்ற ஒரு சிறு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆக அந்த அடிப்படையில் இந்த குரலை நாம் அணுகுகிறோம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு கடைபிடிக்க வேண்டிய அறம் சமூகமே கடைபிடிக்க அறம் ஆண்கள் கடைபிடிக்க அறங்கள் பெண்கள் கடைபிடிக்க அறங்கள் ஆசிரியர் கடைபிடிக்க அறம் சாமான்ய தர்மம் விசேஷ தர்மம் என்றெல்லாம் அதுக்கு பேர் இன்னும் சிலர் இதை மிக ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் சொல்லுகிறார்கள் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் விசேஷ தர தர்மம் விசேஷ தம தர்மம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ராமன் கடைப்பிடித்தது சாமான்ய தர்மம் என்றும் லக்ஷ்மணன் கடைபிடித்தது விசேஷ தர்மம் என்றும் பரதன் கடைபிடித்தது விசேஷ தர தர்மம் என்றும் சத்ருகனன் கடைப்பிடித்தது விசேஷ தம தர்மம் என்றும் சில சொற்பொழிவாளர்கள் இராமாயண விரிவுரையாளர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆஹா பொது அறம் சிறப்பு அறம் மிகச்சிறப்பான அறம் என்றெல்லாம் அதுக்கு பொருள் சொல்லணும் நான் அதை இங்கே விரிவாக சொல்லவில்லை இப்படி நம்முடைய தேசத்திலே சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆக அற ஆழி அப்படின்னு தர்ம சாகரம் அறக்கடல் ஆண்டவன் புண்ணிய கடலாக புண்ணிய கோடியாக விளங்குகிறான் நாம் செய்கிற அத்தனை புண்ணியத்தினுடைய திருவுருவன்தான் இறைவன் ஆக அவன் யாரெல்லாம் புண்ணியம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அவன் விளங்குகிறான் உள்ளத்தினுள்ளே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் உடையவன் இமைப்பொழுதும் நம்முடைய நெஞ்சத்திலே நீங்காமல் இருக்கின்ற அந்த இறைவன் மலர்மிசை ஏகினான் அவரை உணரணும்னு சொன்னால் அவனுடைய அருளால் தான் அவனை உணர முடியும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த புண்ணிய கடலாக அவர் விளங்குகிறார் நாம் செய்யக்கூடிய எண்ணற்ற புண்ணியங்களின் உருவமாக அவர் இருக்கிறார் ஏகப்பட்ட புண்ணியம் இருக்குது ராஜ தர்மம் பிரஜாதர்மம் மந்திரி தர்மம் எல்லாம் தர்மத்தோடு இணைஞ்சுது தர்மம்னா என்னங்கிறத நம்ம அரண் வலியுறுத்தலில் படிக்க போகிறோம் ஆக இந்த குரட்பாவில் இந்தளவில் நான் பொருள் சொல்லுகிறேன் ஆக அற ஆழி அந்தணன் அந்தணன்னு சொன்ன அந்தம் என்றால் வேதத்தின் கடைசி பகுதி வேத அந்தத்தால் அணவப்படுபவன் என்று உரையாசிரியர்கள் பொருள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது வேதாந்தத்தில் உபதேசிக்கப்படுகிற பரம்பொருள் மெய்ப்பொருள் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார்னு வள்ளுவரே சொல்ல போறார் ஆக அந்தணன் என்ற சொல் வேதாந்த சாஸ்திரத்தால் அறிந்து கொள்ளப்படுகின்ற இறைவன் ஆண்டவன் என்ற பொருளை கொடுக்கிறது இனி மற்றொரு இடத்திலே அந்தணன் வரப்போகிறது மூன்று இடங்களிலே திருக்குறளிலே அந்தணன் என்ற சொல் வேறு வேறு பொருளிலே கையாளப்பட்டிருக்கிறது வேதாந்தத்தின் மூலம் ஆராய்ச்சி செய்து அறியப்படுகின்றவன் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு மணிவாஜக பெருமான் பாடியிருக்கிறார் ஆகவே அத்தகைய இறைவன் என நமக்கு தெரியாது இந்த தர்மமும் சரி பிரம்மமும் சரி அராழி என்று சொல்லப்படுகின்ற புண்ணிய கடலாகிய இறைவன் வேதாந்தத்திலே உபதேசிக்கப்படுகின்ற பரம் பிரம்ம என்ற மெய்ப்பொருள் பரம்பொருள் தத்துவம் இதெல்லாம் வேதங்கள் மூலமாக தான் நாம தெரிஞ்சுக்கிறோம் ஆகவே அறவாழி அந்தணன் என்கின்ற ஆண்டவனுடைய இலக்கணத்தை இன்று பார்த்திருக்கிறோம் மேலும் கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் நீந்தலரிது எல்லோருக்கும் மனமார்ந்த நல்